ஜமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூஜை கொள்ள வாராய் பராபரமே அப்படின்ன மாதிரி மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் அப்புறம்தான் மாயை நீங்கும் அது கடவுள் நீக்கி வைப்பாராம் அதையும் சொல்லி இருக்கு சாஸ்திரம் கடவுள் படைக்கிறார் காக்கிறார் அழிக்கிறார் மறைக்கிறார் அருள்கிறார் அப்புறம் உண்மையை காமிச்சு கொடுக்கிறார் இப்போ அது ராமகிருஷ்ண பிரம் சார் உதாரணம் சொல்லுவார் முகமூடியை போட்டுக்கிட்டான் புலியோ பிசாச்சி மாதிரி பேய் மாதிரி ஒரு முகமூடியை போட்டுண்டு தங்கையை வந்து அண்ணம் பயமுறுத்துறானா தங்கையை வந்து அன்னங்காரன் முகமூடியை போட்டுண்டு பயமுறுத்துறான் அது பயந்துக்கிறது அதுக்கப்புறம் ஓடுற உடனே ஏய் அப்படின்னு முகமூடியை கழட்டிட்டு காட்டுறானா நல்ல உதாரணம் இங்கே பாரு உன் அன்புக்குரிய அண்ணன் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு உடனே ஓடி வந்து அண்ணனை கட்டி பிடிச்சிக்கிறது விளையாடுறேன் குழந்தை தங்க அது மாதிரி இந்த பகவான் என்ன பண்றாருன்னா முகமூடியை போட்டுருக்கார் அவரை காட்டுறதில்ல மறைச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் ரொம்ப அழுது தவிச்சு வினையேன்னு அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு சொன்ன மாதிரி நாமளும் முமுக்ஷுவாய் உண்மையை தெரிஞ்சுக்கிணுங்கிற போது அந்த உபனிஷத் சொல்றது பர்வம் ஆத்மா ஆத்மா விவணுத்தை தனூம் முண்ட கோபனிஷத் சொல்றது இந்த ஆத்மாவை திரும்ப திரும்ப வேத பாராயணம் பண்றதுனால அடைய முடியாது வேத பாராயணம் பண்ணிண்டே இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியாது நல்ல புத்தி சக்தி இருக்கிறதுனால இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல முடியாது நிறைய கேட்கறதுனால இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியும் சொல்ல முடியாது நீ உண்மையிலேயே ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோட இருந்து வேத பாராயணம் பண்றதும் நிறைய சிரவணம் பண்றதும் மேதாசக்தியும் பிரயோஜனம்னு வேதம் சொல்லிருக்கு கடவுள் இந்த உலகத்தில் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அறியாமையில் இருப்பவர்களுக்கு அந்த உண்மை விளங்குவதில்லை அங்கெஞ்சாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாயி அருளொடு நிறைந்திருக்கிறது தன் அருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்திருக்கிறது அது மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாமல் இருக்கிறது இத உண்மை ஆக இந்த மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள்னு விஷயத்தை எடுத்துட்டு இது வந்து நம்மளையே நாம் அறியாமையினால மறைச்சுட்டு இருக்கோம் நமது உண்மை வடிவம் நான் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாய மறைச்சிருக்கிறதுனால அந்த மறைப்பொருள் அந்த வேதங்களால் சொல்லப்படுகின்ற அந்த பொருள் நம்முடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் மறைந்திருக்கிற அந்த மெய்ப்பொருள் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய அப்பொருள் வெளிப்படும் மாயை மறைஞ்சதுன்னா நீக்கினா மாயை மறைத்ததால் அது மறைந்திருக்கிறது மாயை மறைய மாயை நீங்குமானால் வெளிப்படும் அப்பொருள் அந்த பொருள் வெளிப்படும் விளங்கும் நல்ல நம்ம அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி மனசை பக்குவப்படுத்தி மனசை அமைதிப்படுத்தி மனசை ஒழுங்குபடுத்தி குருகிட்ட போய் சிரவணம் பண்ணினோமானா நல்ல சத்விஷயங்களை சாஸ்திரத்தினுடைய யதார்த்தமான விஷயத்த கிட்டோமானா வெளிப்படும் அப்பொருள் இந்த உடம்பு மனசு புத்தியில் இருக்கிற அந்த சத்தியத்துவ புத்தி போயிடும் இந்த தனித்தன்மை அடியோடு நாசமாகும் மறைத்திருக்கிறது சொல்றோமோ எப்படி மூன்று சரீரங்கள் ஆத்மாவை மறைத்திருக்கிறதுன்னு சொல்றோமோ எப்படி மூன்று அவஸ்தைகளில் ஆத்மா இருந்தாலும் மூன்று அவஸ்தைகளால் மறைக்கப்பட்டிருப்பது போல இருக்கிறது என்று சொல்லுகிறோமோ அப்படி எல்லாம் மறைக்கப்பட்டது போல இருக்கு நாம் தூய உணர்வு அப்படின்னு புரிஞ்சினோம் மாயை மறையும் பொழுது தூய உணர்வு அந்த ராத்திரி நீங்கிற போது காலை சூரியன் உதிக்கிற மாதிரி இந்த ஞான சூரியன் உதிக்கிற போது இந்த மாயைங்கிற இருள் மயங்கி நீங்கி விடுகிறது அதனால தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி மருள் நீங்கி மாசரு காட்சி அவர்க்கு மருள் நீங்க அறியாமை மயக்கம் நீங்கி மாசு அரு காட்சி மாசரு காட்சினா என்ன குற்றமற்ற பார்வை சந்தேகம் விபரீதம் இல்லை ஐயம் திரிவு பார்வை இந்த சந்தேகம் விபரீதம் இல்லாமல் நமக்கு அந்த ஞானம் பூர்ணமாகும் பொழுது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு இருள் நீங்க இன்பம் பயக்கும் என்ன பாட்டு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் நீங்கி மாசரு காட்சியவர் அறியாமை நீங்கி இந்த உலக வாழ்க்கை நித்தியங்கிற எண்ணத்திலிருந்து விடுபட்டு மாசரு காட்சி சமய்தர்சனம் சங்கராச்சாரியருடைய வார்த்தையை திருவள்ளுவர் இப்படி போட்டிருக்கார் சங்கராச்சாரியர் அடிக்கடி சொல்லுவார் சம்யக் எத்தனை வியாக்கியான பாஷ்யத்தில் இருக்கு சம்யக் பரமார்த்த தரிசனம் அந்த மாசரு காட்சி மாசு அற்ற காட்சி மாசுகள் என்ன அறியாமை சந்தேகம் விபரீதம் மருள் நீங்கு சொன்ன அஜ்ஞானம் நீங்கித்துன்னு சொல்லிக்கலாம் இல்லாட்டி அனித்யத்துவ புத்தி வந்ததுன்னு சொல்லிக்கலாம் இந்த உலகம் நித்தியங்கிற எண்ணம் நீங்கி வேதாந்தத்தை படித்து தெளிவான பார்வை கட்டிச்சவனுக்கு இருள் நீங்கி இருள் நீங்கினா அறியாமை அல்லது மாயின்னு போடலாம் மருள்ங்கிறது வந்து அவிவேகம் அவிவேகம் நீங்கி ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பண்ணி தெளிவான ஞானம் பெற்றவனுக்கு இருள் நீங்கி அறியாமை நீங்கி அல்லது அறியாமை அல்லது மாயை நீங்கி இன்பம் பயக்கும் இருள் நீங்கி ஒன்றவரி அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரள் கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் ஓதற்கு எளிது உணர்தற்கு அரிது வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு இந்த திருக்குறளுடைய மகிமே சொல்லியிருக்கு இந்த பாட்டு ஆ இவ்வளவு சிறப்பு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்கற்கு மாத்தி படிக்கணு மறைக்க வல்லார்கற்கு மாயை மறைய யாருக்கு திறமை இருக்கோ யார் குரு யாருக்கு ஈஸ்வர விசுவாசம் யாருக்கு குரு பக்தி சாஸ்திர பக்தி சிரவண மரண நிதித்தியாசனம் எல்லாம் ஒழுங்கா இருக்கோ மறைக்க வல்லார்கற்கு மாயை மறைய யாரு குருவினுடைய துணை கொண்டு சொல்ல போனா அவித்யா மாயையை வெல்றத்துக்கு வித்யா மாய வேணும் வித்யா மாயையும் பிரம்ம ஜானத்தை கொடுத்துட்டு அதுவும் மறைஞ்சிடும் மறைக்க வல்லார்க்கு மாயை மறைய அவித்தியா மாயை வித்யா மாயைன்னு ரெண்டு மாயை இருக்கு அக்கிரம அநியாயம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க உலகத்துல அவன் எல்லாம் மாயையில சிக்கின்றிருக்கான் நல்ல காரியம் எல்லாம் பண்ணி கோயிலுக்கு போறது சத் போறது சாஸ்திர விசாரம் பண்றது இவங்கெல்லாம் வித்யா மாயையில் இருக்காங்கன்னு சொல்லுவோம் வித்யா மாயா இந்த வித்யா மாயை மறைக்க வல்லார்க்கு மாயை மறைய இந்த வித்யா துணை கொண்டு மாயையை நீக்க சக்தி படைத்தவர்களுக்கு மாயை நீங்கிய பிறகு காயமும் இல்லை கருத்தில்லை தானே காயம்னா என்ன உடம்பு கருத்துன்னா என்ன மனசு எண்ணம் இது ரெண்டும் உண்மை இல்லைங்கிறது விளங்கும் இந்த உடல் ஒரு மாயை இந்த உடலிலே இருக்கின்ற எண்ணம் ஒரு மாயை அறியாமை மாயை ஏன் அறிவும் கூட மாயை பொருள் ஒன்றே மெய் பொருள் ஒன்றே மெய் மெய்ப்பொருளை பற்றிய அறிவும் மாயை அல்லது பொய் மெய்ப்பொருள் ஒன்றே உண்மை பொருள் மெய்ப்பொருள் ஒன்றே உண்மை பொருள் பிரம்ம ஜானம் நித்யா பிரம்மைவ சத்தியம் பிரம்ம ஜானமும் கூட ஏதோ வியாபகாரிகளை சொல்றோம் பிரம்மைவ சத்தியம் இந்த பாட்டை பாருங்க மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்கற்கு காயமும் இல்லை கருத்தில் காயமும் இல்லை கருத்தில் அர்த்தம் இந்த காயமும் கருத்தும் ஒரு மாய தோற்றம் என்பது விளங்கிவிடும் இந்த உடம்புல இன்னும் மாயையில இருந்துண்டு மாயையை ஆப்ஜெக்டிஃபை பண்றது ஒரு அற்புதமான விஷயம் இது இன்னொரு பாட்டு சொல்லியிருக்கேன் ஜீவனார் என்ன சிவனார் என்ன ஜீனார் சிவனாரை அறிந்திலார் ஜீவனார் சிவனாரை அறிந்தபின் ஜீவனார் சிவனார் ஆயிட்டு இருப்பரே ஜீவனார் என்ன வேறில்லை ஜீவன் வேற சிவன் வேற இல்லை ஜீவன் வேற சிவன் வேற இது ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்கோ நம்ம எல்லாரும் சந்தோஷத்துக்காக உலகத்துல எத்தனையோ விஷயத்தை சார்ந்திருக்கும் பணம் சந்தோஷத்துக்கு பணம் வேணும் சந்தோஷத்துக்கு வீடு வேணும் சந்தோஷத்துக்கு மனைவி வேணும் சந்தோஷத்துக்கு சொந்தக்காரங்க வேணும் சந்தோஷத்துக்கு என்னெல்லாமோ வேணும் சந்தோஷத்துக்கு கொடைக்கானல் வேணும் சந்தோஷத்துக்கு குற்றாலம் வேணும் சந்தோஷத்துக்கு அமெரிக்கா ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் ஒரு காலத்தில் இருந்தது அப்படி அமெரிக்கா வேணும் சந்தோஷத்துக்காக நியூசிலாந்து வேணும் இப்படி சந்தோஷத்துக்காக இடத்தை குறிப்பிடுறோம் சந்தோஷத்துக்காக காலத்தை குறிப்பிடுறோம் சந்தோஷத்துக்காக ஜனங்களை குறிப்பிடுறோம் சந்தோஷத்துக்கு இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறோம் சந்தோஷத்துக்கு இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறோம் கொஞ்ச நாள் கழிச்சு புரியவங்க இதெல்லாம் உனக்கு சந்தோஷம் கொடுக்காதப்பா இறைவன் ஒருவனே இன்ப அவன் எல்லாம் அறிந்தவன் சர்வசக்திமான் சர்வஜன் சர்வேஸ்வரன் சகல கல்யாண குண கணைக்க நிலையாக அப்படி பகவான் ஒருத்தர் இருக்காரப்பா அந்த பகவான நீ வந்து மனதாலையும் வாக்காலையும் காயத்தாலையும் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி பகவான் ஒருத்தன் தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பான் அவன் இன்பமே உருவானவன் அந்த இன்பமான இறைவனை நீ வழிபடு இந்த அனித்தியமான பொருள்களை நாடாதே திக்கற்றவருக்கு தெய்வமே துணை கடவுள் ஒருவனே நமக்கு கதி அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் இப்படியெல்லாம் கடவுளையே சார்ந்திருக்கணும் சொல்லி இந்த WORLD DEPENDENCE TO GOD வேர்ல்டுப்பண்டன்ஸ் ஃபார் ஹாப்பினஸ் முதல்ல DEPENDENCE FOR HAPPINESS. சந்தோஷத்துக்கு எதை சார்ந்திருக்கோம் ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்தைங்க பணம் நம்ம பிஸ்னஸ் கம்பெனி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் சார்ந்திருக்கும் ஆனால் இதில் அப்பப்போ தகராறு நிறைய வருது மனைவி பிரச்சனை வருது கணவன் பிரச்சனை வருது குழந்தைங்க பிரச்சனை வருது வனத்தில் பிரச்சனை வருது எல்லாத்திலையும் ஆர் வியாபாரத்தில் பிரச்சனை வருது நண்பர்கள்ட பிரச்சனை வருது எங்கே பார்த்தாலும் உலகத்தில் எதை சார்ந்து இருந்தாலும் பிரச்சனை வருது அதனால பிரச்சனை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக கடவுளை சார்ந்திருக்கும் கடவுள் முழுமையானவர் என்றும் அன்பு செலுத்துகிறவர் இங்கே ஒரு நாளைக்கு அன்பு செலுத்துவான் ஒரு நாளைக்கு சிரிப்பான் அடுத்த நாள் உம்மும்மு உருன்னு முறைப்பான் இவங்களை நம்புறதுக்கு பதிலாக அதனால்தான் கடவுளை கோயில் எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சிருக்கிற மாதிரி வச்சுருக்கோம் இப்படி கோபமாக வச்சுருக்கிறது வேற ஆனால் இப்படி சந்தோஷமாக பகவான் முதித்த வதனம் சுவாத்மா ராமம் முதித்த வதனம் அப்படி சொல்லி பகவானை வந்து ஆனந்த ஸ்வரூபமாக கோயிலில் வச்சுருக்கோம் அதனாலதான் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகலேன்னா கூட ரெண்டு பேரும் ஒரே கோயிலுக்கு போறாங்க ஒரே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றாங்க ஏன்னா பகவான் அவங்களுக்கு விரோதம் இல்லை அப்போ பகவான வந்து இன்பமா நினைக்கிறோம் கடவுளை நாம சந்தோஷத்துக்கு காரணமா நினைக்கிறோம் முதல்ல உலகத்த சந்தோஷத்துக்கு காரணமா நினைச்சோம் அப்புறம் நமக்கு என்ன தெரிகிறது திருநாவுக்கரசருக்கு இன்பம் கொடுத்த பொருள் யார் இறைவன் திருஞான சம்பந்தருக்கு இறைவன் காலம் உண்டாகவே காதல் செய்து உங்களுக்கு நல்ல காலம் வேணும்னா கடவுள்கிட்ட நாயன்மார்கள் ஆண்டாள் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது இப்படி கடவுளே வந்து நமக்கு எல்லாம் கொடுப்பார் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றின்றி நாள் சாற்றின்றி சாற்றினால் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அது வந்து கடவுளை வணங்கி உலக பிரயோஜனத்தை கேட்கறது அது கூட இரண்டாம் பட்சம்தான் கடவுளே எனக்கு இன்பம் உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் வேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனமும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உந்தன் குறைகிழற்கு கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் யாருளரோ காலன் வரும் முன்னே கண் பஞ்சு அடையும் முன்னே கடைவாயில் பால் கடுமுன்னே ஊரார் கூடி அழு முன்னே குற்றாலத்தானையே கூறு இப்படியெல்லாம் கடவுள்கிட்ட மனசை திருப்ப சொல்றாங்க கடவுள் கிட்ட மனசை திருப்பினத்துக்கு பிறகு அப்புறம் சொல்றாங்க உண்மையிலேயே நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ கடவுள் வேற நீ வேற இல்லை முதல்ல இப்படி world dependence to அப்புறம்ஸ் இன்பத்தின் பொருட்டு உலகத்தை சார்ந்திருக்கிறோம் இன்பத்தின் பொருட்டு உலகை சார்ந்திருப்பதை விட்டுவிட்டு உலகில் இன்பம் ஒரு தோற்றம் என்பதை புரிந்து கொண்டு இறைவனே இன்பம் இன்பமே இறைவன் என்று இறைவனை சார்ந்திருக்கிறோம் இன்பத்துக்காக இன்பத்துக்காக இறைவனை சார்ந்திருக்கிறோம் பிறகு நமக்கு நல்ல பக்குவம் வந்த பிறகு சொல்லிக் கொடுக்கிறாங்க உள்ளம் உள்ளமே பீடம் உணர்வே சிவலிங்கம் தெள்ளியர் அர்ச்சிக்கும் ஆறு வள்ள ஊனுடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் காயமே கோயில் காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக வாய்மையே துன் தூய்மையாக மணமணி லிங்கமாக இருக்குன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு வார்த்தைக்கு சொல்ற நீயே அது இறைவன் வேறு நீ வேற இல்லை இது மூணாவது ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கடவுள்கிட்ட இன்பம் இருக்குன்னு சொல்றது அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன நீ தான் அந்த கடவுள்னு சொல்றது ஜகத்காரணம் என்னன்னா பிரம்மன்னா அப்புறம் அந்த பிரம்ம கிம்னா நீதான் அதுதான் இப்ப நம்ம சொல்றோம் என்ன வேற ஜீவனார் திருமந்திரத்துல இருக்கு உபனிஷத்தெல்லாம் சொல்ற கருத்தை திருமந்திரன் சொல்றதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு விளக்குறேன் ஜீவனார் என்ன எனக்கும் சொல்றதுக்கு சௌரியமா இருக்கு உங்களுக்கும் புரிய வைக்கிறதுக்கு இது சௌரியம் புரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியம் இல்ல ஜீவனார் என்ன சிவனார் என்ன வேற இது எப்படின்னு கேட்டா சாதாரணமா நம்ம அபிப்பிராயம் நமக்கெல்லாம் நம்முடைய நம்முடைய ஞான சக்தி எல்லைக்கு உட்பட்டது பகவானுடைய ஞானம் எல்லைக்கு உட்படாது அவர் சர்வக்யன் நாம் எல்லாரும் அல்பக்யன் நமக்கெல்லாம் இருக்கிற அறிவு சிற்றறிவு அவருக்கு இருக்கிற அறிவு வாலறிஞ்ச கொஞ்சம்தான் அறகுறையா இருக்கும் தெரிஞ்ச விஷயத்திலே நமக்கு முழுமையான அறிவு கிடையாது பகவான் எல்லாவற்றையும் தெரிஞ்சிருக்காரு எல்லாவற்றையும் ஒழுங்கா தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்புறம் நமக்கு இருக்கிற உடம்பு பதல் பலம் மனசு பலம் எல்லாம் அடிக்கடி பிரச்சனைக்குரியது கடவுளுடைய வலிமை என்றைக்கும் முழுமையான அவர் சர்வசக்திமான் நம்ம அல்பசக்திமான் அவர் சர்வசக்திமான் நம்ம அல்பஜன் அவர் சர்வஜன் அப்படி இருக்கிற கடவுள் நாமளும் எப்படி சுவாமி ஒன்னாக முடியும்னு கேட்டா இந்த அல்பஜ்யன் சர்வஜன்கிறது எந்த அடிப்படையிலேன்னு பார்த்தா நம்மளை நாம உடம்பு மனசு புத்தியோட சேர்த்துக்கிட்டா நம்ம அல்பஜர்கள் உடம்பு மனசு புத்தியிலிருந்து பிரிச்சுட்டா இந்த அல்பக்யுற தன்மை நமக்கு கிடையாது நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிண்டாத்தான ராஜபாளையத்துல இருக்கிற போது நான் ராஜபாளையம் வாசி அப்படின்னு நினைச்சுக்கிறேன் தேனிக்கு போனா தேனி வாசின்னு நினைச்சுக்கிறேன் ஆனா நான் ராஜபாளைய வாசியும் தேனி வாசியும் நான் ஒரு மனிதன் தான் நான் சன்னியாசிங்கிறத காட்டிலும் நான் இந்த ஜாதியைச் சேர்ந்தவன்கிறத காட்டிலும் இந்த மொழியைச் சேர்ந்தவன்கிறத காட்டிலும் இந்த நாட்டைச் சேர்ந்தவன்கிறத காட்டிலும் மனிதன்கிறபோது நான் இன்னும் கொன்னும் நல்லா அதெல்லாம் விளக்கி அப்புறம் மனிதன்கிறதுல இருந்தும் நான் ஜீவன்கிற போது இன்னும் விளக்கி அந்த ஜீவனும் உண்மையில் பிரம்மங்கிற போது பரிபூர்ணமாக எல்லாத்தையும் நீக்கி விடுறேன் அதே மாதிரி கடவுளுக்கும் அவரை நான் எப்போ என்ன உடம்பு மனசா புத்தியாக நினைக்கிறேனோ அப்போ அவருக்கு நான் உடம்பு மனசு புத்தியை சொல்லிடுவேன் அவர் நாராயணன் அவர் பெரியவர் சர்வஜன் சொல்லுவேன் ஆனால் எப்படி நான் தூய உணர்வோ அவரும் தூய உணர்வு எப்படி கடல் என்ற சொல் தண்ணீரின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் கடவுள் என்ற கடல் என்ற சொல் தண்ணீரின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் கடவுள் என்ற சொல்லும் தூய உணர்வாகிய பிரஜான ஸ்வரூபமாகிய பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அலை என்பது கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் ஜீவன் என்பதும் தூய உணர்வில் கற்பிக்கப்பட்டிருக்கு தூய உணர்வு ரெண்டு கிடையாது ஒண்ணுதான் ஆகையினால ஈஸ்வரங்கிட்ட இருக்கிற சுத்த சைத்தன்ய அம்சம் தூய உணர்வுங்கிற அம்சம் ஜீன்கிட்ட இருக்கிற தூய உணர்வுங்கிற அம்சம் ரெண்டு அம்சமும் வேற வேற இல்லை ஒரே ஒண்ணுதான் அதனாலதான் சொன்னார் திருமூலன் ஜீவனாரென்ன சிவனாரென்ன வேறில்லை ஜீவனாரென்ன சிவனார் என்ன வேறில்லை இப்போ எடுத்துரும் இந்த டம்ளருக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கு அதனாலதான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கும் இந்த டம்ளருக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கு இந்த கட்டிடத்துல பெரிய இடைவெளி இருக்கு இதுக்குள்ளேயும் இடைவெளி இருக்கு கட்டடத்துல இடைவெளி இருக்கு கட்டடத்துல பெரிய இடைவெளி இருக்கு டம்ளருக்குள்ள நாம இத்தனை பேர் போய் உட்கார முடியுமா உட்கார முடியாது இந்த கட்டடத்துக்குள்ள நாம இத்தனை பேர் இருக்கோம் கட்டடத்துக்குள்ள இருக்கிற இடைவெளி டம்ளருக்குள்ள இருக்கிற இடைவெளி உண்மையிலேயே விஷயம் என்ன தெரியுமா இடைவெளியில கட்டடம் கட்டப்பட்டிருக்கு இடைவெளியில டம்ளர் இருக்கு இடைவெளியில கட்டடம் இருக்கா டம்ளர் இருக்கா கட்டடத்தில் டம்ப்ளருக்குள்ள இடைவெளி இருக்கான்னு கேட்டால் யோசிக்கத் தோணும் சொல்லப்போனால் இடைவெளியில் தான் கட்டடமும் இருக்குது டம்ப்ளரும் இருக்கு அது மாதிரி கட்டடம் ஈஸ் ஈக்குவல் டு கடவுள் இடைவெளி ஈஸ் ஈக்குவல் டு தூய உணர்வு டம்ளர் ஈஸ்இக்குவல் டு ஜீவன் இடைவெளி ஈஸ் தூய உணர்வு ரெண்டு இடைவெளி கிடையாது இடைவெளி ஒன்று இந்த உதாரணத்தை வைத்து கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் வேறு நாம் வேறு அல்ல கட்டடத்தின் இடைவெளி வேறு டம்ளர் இடைவெளி வேறு அல்ல டம்ளர் என்பது ஒரு தோற்றம் கட்டிடம் என்பது ஒரு தோற்றம் அதுபோல கடவுளுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த குணங்களும் ஒரு தோற்றம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அல்ப குணங்களும் ஒரு தோற்றம் உண்மையில் நிர்குணமான சத்தியம் இது கண்ணால பார்க்க முடியாது மட்டுமே அறிந்து கொள்ளப்படுவது இது அனுபவிக்கப்படுவதல்ல அனுபவத்திலே இருக்கின்ற ஒரு பேருண்மையை முறைப்படி நாம் சிந்தித்து பார்க்கிறோம் முறைப்படி நாம் கவனிக்கின்றோம் அதுவே இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஜீனார் என்ன சிவனாரென்ன வேறில்லை ஜீவனார் சிவனாரை அறிந்திலார் ஜீவனார் சிவனாரை அறியவில்லை அறிந்த பின் ஜீவனார் சிவனாரை அறிந்த பின் அறியாமை காலத்துல ஜீவனார் சிவனாரை அறியல ஜீவனார் சிவனாரை அறிந்த இந்த ஜீவன் சிவன் அறிஞ்ச பிறகு ஜீவனார் சிவனார் கடவுள் கிருஷ்ண சொல்ற தேஷாம் ஞானி நிச்சய யுக்தா ஏக பக்தர் விசிஷது பிரயோகி ஞானினோ அத்தியம் அகம்சஜ மம பிரியஹா இதுல கடவுளுக்கு நமக்கும் வேற்றுமை என்பது முக்காலத்தும் இல்லை ஒரு காலத்தும் இல்லை உலகுக்கும் நமக்கும் வேற்றுமை என்பது முக்காலத்தும் இல்லை இதெல்லாம் ஒரு விவகாரம் ஒரு டிரான்சாக்ஷன் லெவல் சூப்பர்ஃபிஷியல் மேலெழுந்த வாரியான உண்மை ஆழமான உண்மை மெய்ப்பொருள் ஒன்றே ஆழமான உண்மை மெய்ப்பொருள் ஒன்றே மெய்ப்பொருளை தவிர வேறு எதுவும் இல்லவே இல்லை எனவே நாம் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் இந்த உண்மையை உணர வேண்டும் உபனிஷத்துக்கள் இந்த உண்மையைத்தான் உணர்த்துகின்றன ஈசாவாசியோபனிஷத் கேனோபனிஷத் கட்டோபனிஷத் முண்டகோபநிஷத் மாண்டோக்கியோபநிஷத் தைத்திரியோபநிஷத் ஐத்தரேயோபநிஷத் பிரஷ்னோபநிஷத் பிருகதாரண்ய கோபநிஷத் சாந்தோக்கியஉபநிஷத் இப்படி எல்லா உபநிஷத்துக்களும் இந்த ஒரே உண்மையைத்தான் சொல்றது பிரம்மைவ சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா இந்த ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னால் நம்ம எதையும் அடைய வேண்டியதில்லை ஒரு காலம் நம்ம அடைய வேண்டியதே கிடையாது ஆனந்தம் என்பது அடையப்படுவது அல்ல நாமே ஆனந்தமாக இருக்கிற போது எதுக்கு ஆனந்தத்தை தேடி அவஸ்தப்படணும் எங்கேயாவது கற்கண்டு இனிப்பை தேடினா எவ்வளவு முட்டாள்தனம் கற்கண்டு இனிப்பை தேடுவது எவ்வளவு அறியாமையோ அவ்வளவு அறியாமை பிரம்மஸ்வரூபமாகிய நாம் நிறைவை தேடுவது நிறைவுஸ்வரூபமாகிய நாம் நிறைவை தேடுவது என்பது அறியாமையிலும் அறியாமை மடமையிலும் மடமை இந்த ஏழு நாட்களின் சொற்பொழிவின் காரணமாக இந்த உண்மையை உணர்த்தும் உபனிஷதன்கள் என்கிற தலைப்பின் காரணமாக முடிந்தவரை கருத்துக்களை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் நன்றாக மேலெழுந்த வாரியாக தர்ம விவகாரம் பண்ணுங்க எப்போவும் நீங்கள் சரீர அபிமானத்தை அளவாக வச்சுங்கோ தர்மத்தில் விவகாரம் பண்ணுங்கோ தர்மத்தில் விவகாரம் பண்ணினாலும் இந்த உலகத்தில் சுகதுக்கம் வந்துட்டு தான் இருக்கும் தினம் அடிக்கடி இந்த தத்துவத்தை பரமார்த்த தத்துவத்தை இந்த மேலான இந்த தத்துவத்தை அடிக்கடி நீங்கள் அடிக்கடி இந்த தினமும் காலையில் எழுந்தவுடனே மத்தியானம் கொஞ்ச நேரம் ராத்திரி கொஞ்ச இந்த உயர்ந்த உண்மை தத்துவத்தை நினைத்து பாருங்கள் அஹம் பிரம்ம அஸ்மி அஹம் பிரம்ம அஸ்மி அஹம் பிரம்ம அஸ்மி இதிலேயே நினைச்சிருக்கிறதுக்கு நீங்கள் நன்றாக ஸ்ரவண மன்னண நிதித்தியாசனத்தை அனுஷ்டானம் பண்ணுங்க நீங்கள் எல்லோரும் நன்றாக தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி மனசை நன்றாக பக்குவப்படுத்தி நல்ல குரு சாஸ்திரத்தினிடத்திலிருந்து ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பண்ணி ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவித்து விதய முக்தியை அடையறிஞ்சு இந்த ஜென்மாவை பயனுள்ளதாக சாஃபல்யம் உடையதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று நான் சர்வேஸ்வரனை சத்குருவை பிரார்த்தனை செய்து உங்கள் எல்லோரையும் மனமாற வாழ்த்துகிறேன் இந்த உண்மையை உணர்த்தும் உபனிஷதங்கள் என்கின்ற ஒரு தலைப்பில் எடுத்துக்கொண்ட பொருளை முடிந்த அளவிலே கூறி நிறைவு செய்கிறேன் ஹரிஓம் தத்சத் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதத்சிய பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்வா திணாமூர் நம ஓம் ஷாந்தி ஷாங்கி ஹரி ஓ